நாட்டினை நேயர்களுக்கு வணக்கம் தினமொரு துளிக்காக சென்னையிலிருந்து உங்கள் அன்பு அலுமேலு ஹார்டர்ன் அதாவது நெஞ்சரிச்சலை போக்கக்கூடிய ஏலிய மருந்து என்னன்னு பாப்போம் வாங்க இஞ்சி சாறு ஒரு தேக்கரண்டி எடுத்து அதனுடன் சம தேன் கலந்து அன்றாடம் இருமுறை வருகி வந்தால் நெஞ்சரிச்சல் நீங்கிவிடும் அது மட்டுமல்ல செரிமான தன்மையும் சீராகும் என்ன நேயர்களே உங்களுக்கு இந்த துளி புடிச்சிருக்கோம் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க